அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பிறருடைய கட்டுப்பாட்டினால கற்பு நெறியை கடைபிடிப்பது உயர்ந்ததல்ல தன்னுடைய சுய கட்டுப்பாட்டினால் கற்பு நெறியை கடைப்பிடிப்பதுதான் சிறந்ததுங்கிறார் திருவள்ளுவர் இந்த குரல்ல சிறிய எல்லையுள் சிறுமையாக தடைப்படுத்தி வைப்பதே சிறை என வந்தது சிறைனா என்ன அர்த்தம்னா சின்ன எல்லையில் அவங்களை அல்பமாக இது பண்ணி வைக்கிறது வெளியே பலரும் காண தெரியாமல் உள்ளே முறையோடு அடங்கி இருக்கும் நிலையை சிறை என்றார்கள் குரலில் நிறை என்ற சொல் கற்பை குறித்து நெஞ்சை நெறியே நிறுத்தும் நேர்மையான பண்பு நிறை எனப்படும் நிறைமொழி மாந்தர்னு சொல்கிறோமே இது ஆடவர்க்குரிய குணங்கள் நான்கு நுள் ஒன்று இந்த நிறைங்கிறது ஆண்களுக்கும் உண்டு அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி நான்கும் நெறியே ஆடவர் நீர்மை என்க அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புன்னு பெண்களுக்கு சொல்கிற மாதிரி இது பிங்களந்தையில் அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி நான்கும் ஆடவர் நீர்மை அறிவோடு இருக்கிறது நிறைவோடு இருக்கிறது ஆண்கள் நிறைவாக இருக்கிறத ஷீலம்னு சொல்றதாம் சம்ஸ்கிருதத்தில் ஷீலம் சம்ஸ்கிருதம் சொல்கிறோம் தமிழ்லியம் ஷீலம்ங்கிறாங்க ஒழுக்கம் பெண்மை நிறை கற்பு என்ற சொல்லால் கூறப்படும் நிறை எனப்படுவது அறியாமை அப்படின்னு கலி நூல் சொல்லுகிறது அதாவது நிறைங்கிறது என்னன்னா தாம் மறைக்க வேண்டியவற்றை பிறர் அறியாத வண்ணம் காத்து கொள்ளுதல் வைத்துக் கொள்ளுதல்னு அர்த்தம் அந்த காலத்தில் பெண்ணையெல்லாம் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிற வழக்கம் இருந்தது எந்த சிறையில் போட்டு எப்படி அடைத்தாலும் சரி பெண் மனதளவில் ஒழுக்கம் இல்லாதவளாக இருந்துவிட்டால் எந்த கட்டுப்பாடும் சரி வராது சொல்லப்போனால் அப்படியெல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணினத்தினால்தான் வேறு விதமான ரியாக்ஷன் எதிர்ச்செயல்கள்லாம் எதிர்வினைகள்லாம் நடக்கின்றன என்று தெரியும் இது காலங்காலமாக இருக்குங்கிறாங்க இன்றைக்கும் அது ஹியூமன் ஸ்வாவ் திருவள்ளுவர் காலந்தொட்டே வாழ்க்கை முறைகளில் இது போன்ற சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கின்றன அப்படின்னு தெரிகிறது ஆண் பெண் இருப்பாளருக்கும் அவரவருடைய மனதில் உள்ள உறுதி கட்டுப்பாடு ஒழுக்கம் இவையே மிக முக்கியம் புறத்தில் ஏற்படுத்துகின்ற கட்டுப்பாடுகளை காட்டிலும் அக ஒழுக்கமே அதுதான் முதல்ல சொன்னார் வள்ளுவர் பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அதாவது பொறிவாயில் அறிந்தவித்தான்னா கடவுள் ஐந்து வாயில்கள் வழியாக போகக்கூடிய ஆசை அற்றவன் அவித்தவன் ஆசை அற்றவன் அர்த்தம் புலனின்ப ஆசைகள் இல்லாதவன் இறைவன் அப்படின்னு அப்போ யாரெல்லாம் புலனின்ப ஆசைகளை வெல்கிறார்களோ அவர்கள்லாம் இறைவனுக்கு நிகராகிறார்கள் என்பது அங்கே புரிகிறது அதற்கு பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்பது தான் வழிபாடுன்னு சொல்லுவோம் நம்ம ஒழுக்கமாக இருக்க நமக்காக நாம் ஒழுக்கமாக இருக்கணும் தன்னெஞ்சறிவது பொய்யற்க நெஞ்சையை உழைத்து ஒரு வஞ்சகம் இல்லை இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இல்லை யாருக்காக வேண்டி நம்ம ஒழுக்கமாக இருக்க நமக்காக இந்த உயிர் உலகத்தில் வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும் அதுக்கான ஒழுக்கமாக இருக்கிறது தான் சிறந்தது பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார்ன்னு அதுவும் நிற்கணும் கொஞ்ச நாள் நான் ஒழுக்கமாக இருந்தே மாறி போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடாது நெலச்சி நிற்கிறதுக்கான முயற்சியை பண்ணணும் அந்த பாதுகாப்பில் இருக்கணும் நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கு தான் வேணும் நாமாக விரும்பி நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் அதுதான் உயர்ந்து இதில் இன்னொரு விஷயம் கூட நாம் சிந்திக்கலாம் இந்த காலத்தில் எல்லாம் பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குது ஏனென்றால் ஊரில் மற்றவங்கள்லாம் தவறான முறையில் நடந்துக்கலாம் பிறநீள் விழையாமையும் வந்த மாதிரி பிறரும் தவறாக செயல்புழியலாம் அவர்கள் பாதுகாத்து கொள்ளணும்னு நினச்சா கூட அந்த இடம் அதே சமயம் அவர்களை மற்றவர்களிடமிருந்தும் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றே தோன்றுகிறது காப்பு எவன் செய்யும் தலை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின்